தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று 63 மூன்று நாயன்மார்களில் பதினாறாவதாக திகழ்பவர் உருத்திரபதி பசுபதி நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் காவிரி பாயும் வயல் வளம் பொருந்திய சோழ வளநாட்டில் குறைவில்லாத குடிகள் நிறைந்த பெருமை உடையது திருத்தலையூர் என்னும் ஊராகும் இவ்வூரில் அந்தனர் குடும்பத்தில் புரட்டாசி மாதம் அசுவனி நட்சத்திரத்தில் தோன்றியவர் பசுபதியார் என்னும் பெயருடையவர் இவர் லிங்க வழிபாட்டை போற்றி ஒழிகிவந்தவர் திருத்தலையூரில் ஒரு சைவ திருத்தலம் உள்ளது திருத்தலையூரில் பசுபதியார் எப்போதும் சிவபெருமானின் திருவடுகளை தியானித்து வருவதையே தொழிலாகவும் தொண்டாகவும் ஒழிவந்தார் அவ்வூரில் அழகான ஒரு தாமரை குளம் இருந்தது தாமரின் பூக்கள் நிறைந்திருந்த அக்குலத்தினில் பசுபதியார் இறங்கி கழுத்தளவுள்ள குளிர்ந்த நீரில் நின்று கொண்டு தம் இரு கைகளையும் தலைமீது குவிந்து கொண்டு மனமுருகி சிவபெருமானின் திருவடுகளை எண்ணி ருத்திர மந்திரத்தை தினமும் மோதி வந்தார் விருத்திர மந்திரம் என்பது சிவனை முதன்மைப்படுத்தி எப்போதும் முளமுருக சிவசிவா என்று மௌனம் செய்து கொண்டிருப்பதாகும் இவ்வாறு மெய்யன்புடன் பசுபதியார் செய்து வந்த தவத்தின் பெருமையினையும் உருத்திர மந்திரத்தின் மகிமனையும் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு திருவொருள் புரிந்தார் அதன் விளைவாக பசுபதியார் என் நிலையிலும் இன்பமே நிலவுகின்ற சிவபுரி எல்லையை அடைந்து இறைவனது அடியை சேர்ந்தார் இரவின் மீது பசுபதியார் கொண்ட அளவு கடந்த பக்தினாலும் அன்பினாலும் குளிர்ந்த நீரில் தினமும் மணிகணக்காய் நின்று இருகரம் குப்பி சிவபெருமானை வணங்கி உருத்திர மந்திரத்தை எடைவிடாமல் ஓதி சிவபெருமானின் திருவடிகளை அடைந்ததால் அவர் உருத்திர பசுபதி நாயனார் என பெரியவர்களால் அழைக்கப்பட்டார் உருத்திர பசுபதி நாயனாரின் சைவ பற்றால் திருத்தலையூர் பெரும் புகழ் பெற்றது இவரது வாழ்விலிருந்து மன ஆழமும் மந்திர ஆழமும் பொதுவாக தியானத்தின் பொருள் விளங்குகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வோம் சிவனாலயத்தில் அன்னதானம் செய்வோம் சிவ தொண்டுகள் செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்